சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பியால் கர்க்க பாகவதம் குரு கிருப்பியால் கற்கபாகம் கோபிகாஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா இப்பத்தி ஆறாவத்தியாயம் முடிஞ்சது பத்தி ஏழு கேசி வரத்தையும் வியோமாசுர வரத்தையும் சொல்கிறார் சுக்கபிரம்மிகள் நாரதர் வந்து பகவானை பார்த்து அவருக்கு ஞாபகம் படுத்திட்டு போகிறார் அவருக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிட்டு போகிறார் அவனுடைய ஆக்ஷன் என்ன உன்னுடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு ஷெட்யூல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகிறார் அது வந்து இங்கே காமிக்கிறார் முப்பத்தி ஏழாம் அத்தியாயத்தில் சுகபிரம்மர்ஷிகள் மூலத்தை பார்ப்போம் முதல் அஞ்சு ஸ்லோகத்தை மூலத்தை பார்ப்போம் ஸ்ரீ சுகாஜாம் केशीत कमस प्रहिता कुरुर्मह महाहो निर्जरयन मनोजवहाठा वूत आभ्र विमसंकुम कुरोषितीषिता किल केशी कंस प्रहिता कुरैर्मह महाह निर्जरयन महाहो निर्जरयन मनोजव விஷாலனைத்திரோ விக்கடரோலோலமூம கம்சிச்சி கேஷு விரம்சனந்த விஷாலேற்றோ விடரோலோலமாம்பூத்தரா கம்சிரா கம்சித்திக்கோம்சனந்த கம்பயன் நம்ாசையம் பகவான்லம் தேேஷூ ஆனோ மிருகந்த அகிரணீர் உபாஹயன் முகேந்திரவத்தை தம் ராசையம் பகவான் சுகோகலம் தேேஷதை பால விகூம் ஆனோ மருகயந்த அகிரணீ உபாயத்து சனதத்து மருகேந்திரவம் நஷாம்யோ முகேனம் பிபன் வாபியவ்மர்ஷணமர்ஷண அத்மர்ஷண அபிய அத்தியமர்ஷண சத்தம் நஷாமியோ முகே மக்கமுகே அமுமுக முகேம் பிபன்வா அபியதிரவத் அத்தியமர்ஷண ஜகான பிந்தலோச்சனாசரோரச்சிவ் தமதோஷோருஷாம் போர் பரிவிதிய பாதையோ சாவியமுசியம் தனசோரம் துவிரிரம் துவஞ்சயித்தமோஷோருஷா பிறகியதோ பரிவித்த பதையோ சாவ்யமுச்சரஞ்சனாத்திரம் எதோ ரகம் தாசூதோ வவதி அஞ்சாவது ஸ்லோக்கம் முதலஞ்சி மருடிம் பாம் மூலத்தசேவிப்பம் தசம பூர்வா உற்பத்தியேழு ஸ்ரீசுகௌ கம் கம் கேசித்தம் கேசிட்டு கம்சப்பிரஹைமீம் மகாஹோ நர் மனோஜவூத்தவிமானம் ஷட்ட வதூத்த அனசுலம் அவிமங்குல அபிரங்குலம் குர்ன்னேேட்டீஷிதா கேசித்து கம்சப்பிரஹா குரேர்மீ மகாஹயோர் மனோஜமாக ஷாவதூதா அபிரங்குலம் குவன்னோேட்டீஷிதல விஷாலேத்தோ விகடோட்டரோலோ நீலமாம்புமய கம்சஹிதம் சிகீஷு விரம் சந்ச்சமயன் விஷாலேத்தோ விகடாச்சோட்டலோலோ நீல மகாம்புமராசயம் சி கீஷு விரம்ச நந்த ஜமம்பம் பகவன் சுகோகலம் தேஷிதை பாலவிகுண்டாம்புதம் ஆமா மருகேந்தமிருப்பயத்து சனதன் மருகேந்திரவதி தம்ாசந்தம் பகவான் சுகோகலம் தேஷத்தை பால விகூலம் ஆமாநாஜோ மிருகேந்தமிரேஹுவய் சேனன் மிருகேந்திரவத் சபிமுகோ முக்கிபன்வாரதிரவர்ஷிண ஜமரிந்தலோச்சனம் துராசரோரமியமுகோ முகே மக்கம் பிபன்வாத்மர்ஷா ஜமரவிந்தலோச்சனோர்த்தி தமதோஷோருஷ பிரகியதோ பிரகியதோர் பரிவிபா சாவ்யமுஜனுஸாந்தே எதோரகம் துோ விரி தத் வஞ்சயித் தமதோஷோருஷ பிரகிரியதோர்பியம் பரிவித்தியபாரியோ சாவக்யம் உச்சிருஜிய தனுஷ அந்தரே யதோரகம் தாட்சசூத்தோ வவஸ்திதான் அஞ்சாவது ஸ்லோகம் நாலு போன அத்தியாயத்தில் பார்த்தோம் அப்படி ஃபோர் புரோங் அட்டாக் மாதிரி பண்ணுறான்னு விஷயம் தெரிஞ்சு வந்தான் அந்த அர்த்தசாஸ்திரம் தெரிஞ்சு வந்தான் கம்சன் அசுரன் அப்போது ஒரு ஃபோர் புறங்களை ஒன்றில் வந்து கேசி எம் சேனலில் கேசிங்கிற ஆசுரனை அவன் வந்து குதிரை ரூபமாக இருக்கக்கூடியவன் அந்த முதல்ல வந்து அரிஷ்டாசுரன் அரிஷ்டாசுரனுக்கு காளமாடை வந்தான் இல்லையா காளமாடுக்கு பலம் எங்கே அந்த கொம்பில் இருக்குது அதுவும் ரொம்ப பெரிய சரீரத்தோட அந்த மது அந்த திழ்ில் இருக்க திமில் அந்த திமிலே பெருசாக திமிழ் இருக்குது அதில் வந்து மேகங்கள் வந்து ரெஸ்ட் பண்ணுற ரெஸ்ட் ஆகுதுங்கிற அப்புறம் சொல்லின்றது மாதிரி அப்படி ஒரு இது அரிட்டான் ரிஷபாக அவன் இந்த தான் பலம் அப்போ இது குதிரைக்கு எங்கே பலம் காலில் பலம் அதுக்கு காலில் தான் பலம் பல் இருக்குது பல்ல கடிக்கும் அது வாஸ்தவம் வடிக்கும் ஆனால் அதுக்கு வந்து பலம் காலில் இருக்கக்கூடிய பலம் பின்காலால் ஒரு உதவ வைக்கும் அப்படி பண்ணும் அப்படி பார்ப்போம் கம்சனால் ஏவப்பட்டவன் அந்த கேசிங்கிற அசுரனும் கம்சனுக்கு வந்து அவனுக்கு வேண்டிய உபகாரம் பண்ணுறாப்புல அதுக்காக அது செய்வதற்காக ஈடுபட்டு மனோவேகமாக இருக்கக்கூடிய அந்த வேகத்தில் வரான் விஷாலமான கண்கள் கொண்டவன் பயங்கரமான பொந்து முகம் விகட்டாசிய கோட்டராக பயங்கரமான பொந்து முகம் அப்படி இருக்குது பருத்தருக்கு நீளமாக இருக்குது கழுத்து கழுத்து அப்படி ஒரு இருக்குது பருத்து இருக்குது பெருசாக இருக்குது நீளமாக இருக்குது நீல நிறமான மலை மாதிரி இருக்கக்கூடிய கெட்ட எண்ணம் கொண்ட ஒரு பெரிய குதிரை ரூபத்தில் வரான் மகாஹயாக பெரிய குதிரை ரூபத்தில் வரான் துராசையாக ரொம்ப கெட்ட எண்ணம் கொடிய எண்ணம் கொண்டவனாக இருக்கான் ப்ரகத் பலாக பெரிய பலம் கொண்டு பரி பெருசாக பருத்த சரீரம் நீண்ட கழுத்து கொண்டு அந்த குழம்புகளால் பூமியை பழந்துட்டு அதுக்கு இதுக்கும் எப்படி காலமாட்டுக்கு வந்து தன்னுடைய பலத்தால் பூமியை கிளறி புழுதியை கிளப்பி அப்படி பூமியை பிளந்துன்னு வோ அதே மாதிரி இதுவும் தன்னுடைய காலை தான் பலம் ஜாஸ்தியாச்சு குழம்புகளால் பூமியை பிளந்துட்டு ஆகாசத்தை அவ கழுத்தில் மா இதில் இருக்குது முடிகள் இருக்குது மயிர்கள் அதனால் அப்படி த வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அழைச்சதுனால ச மேகங்கள்லாம் செதறடிக்கப்படுகிறது தான் விமானங்கள் கூட அது வந்து தள்ளிபடப்படுறது அப்படின்னா அவ்வளவு பெரிய ரூபத்தில் எடுத்திருக்கான் ஆகாச வழியாக வரான்னு வச்சுக்கலாம் வரா அப்படிதான் வரான் அப்படி கழுத்துல இருக்கக்கூடிய முடிகளால சதரடிக்கப்பட்ட சட்டா வதூதாப் அபிர விமான சுங்குரம் அந்த ஆகாசத்துல இருக்கக்கூடிய மேகங்களையும் விமானங்களையும் அப்படி செதறடிக்க வச்சுட்டு அங்கே எல்லாம் இது எல்லாரையும் பயப்படுத்திட்டு தன்னை ஹேஷித்தா பீடியதாகலாம் அது வந்து குதிரை வந்து சத்தம் போடுறதையும் கணைப்புன்னு சொல்லுவார்கள் குதிரை கணைக்கிறது குதிரை கணிக்கிறதுன்னு அப்படி ஹேஷிதான் அப்படி அதனுடைய உயர்ந்த அதிகமான ஒரு சவுண்டு லெவல் அந்த சவுண்டு லெவலில் வச்சுட்டு எல்லாரையும் பயப்படுத்திட்டு கலப்பாளம் நந்த கோகுலத்தை அப்படியே நடுங்க செய்து கொண்டும் அதை ப படபட செய்து கொண்டும் நடுங்க செய்து கொண்டும் ஓடி வரான அப்படி கிருஷ்ணக பரமாத்மா பார்த்தார் அவனுடைய கணைப்புகளால் தன்னுடைய கோகுலத்தையும் பயமுறுத்தின்னு இருக்கான் வாளால் அவனுக்கு குதிரைக்கு இருக்கிற வாலால் அந்த மேகங்களை வேற செதிலடிக்கிறான் அப்படி வந்து ஆகாச மொழியாக வரான்னு அர்த்தம் அதாவது அவ்வளோ பலம் இருக்குன்னு அர்த்தம் யுத்தத்துல தன்னை தேடின்னு வரான் ஆஜோ ஆத்மான முக இந்தம் தன்னை தேடின்னு வரான் அப்படியும் அவனை முன்னால வரும்படி தங்கட்டன் அவன் முன்னால வந்து அவனை முன்னால வந்து மற்றவர்களை யாரும் கஷ்டப்படுத்தவண்ணான் தானே அவனை நேராக முடிச்சிடலாம் வந்தவனை பட்டன் முடிச்சிடும் அவ்வளவுதான் புனராவர்த்தி ரகித எல்லாம் இருக்கு எல்லாம் ஒன்வேயாவே வருவானுங்க துறையிலேருந்து வர வேண்டியது கம்சன் அனு அனுப்பி விருந்தாவனை வர வேண்டியது திரும்பி போகிறதே கிடையாது புனராவர்த்தி ரகிதம் நமக்கு அதுதான் ஆகணும் அவனுக்கு புனராவர்த்தி ரகிதம் மரணம் வரம் பண்ணார் சுவாமி நமக்கு புனராவர்த்தி ரகிதம் மோட்சது கொடுக்கணும் பக்தியால் பிரேம பக்தியால் கொடுக்கணும் பார்ப்போம் அப்போது தன் முன்னால் வர்றாப்பட கூப்பிட்றாரு சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறான் மிருகேந்திரவத்தை வீனதது அதாவது வந்தது குதிரை கணப்பு கர்ஜிப்பதே மிருகேந்த மிருகேந்திரவத்தை சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறான் அப்படின்னா அசுர அந்த ரூபம் அதான் வந்திருக்கான் பண்ணுறான் அந்த கேசி அது பார்த்து கிருஷ்ணன் எதிராக வாயால் ஆகாசத்தை விழுங்குறா போல கடும் கோபம் கொண்டவனாக வேகமாக ஓடினான் கிருஷ்ணனை அப்படியே கடிக்கிற மாதிரி அப்படி முழுங்கிற மாதிரி வரானவன் அவன் கேசி கர்ஜிக்கிறான் உயிருக்கிறது குதிரைப்பம் கர்ஜிப்பது சிங்கம் மாதிரி அப்புறம் கிருஷ்ணன் இருத்தா போல் வாயால் ஆகாசத்தை அப்படி கோபத்தோடு ஓடுறான் யாராலையும் பக்கத்தில் வர முடியாது இருக்கான் அதிக்கு அவனை தாண்டி போக முடியாது ரொம்ப வேகமாக வரா சண்டஜவா துராசரகா யாராலையும் பக்கத்தில் போக முடியாது துரத்தை அதிக்கிரமிக்க முடியாத மாதிரி ரொம்ப வேகமாக வரா கடும் வேகத்தோட அவன் வந்து இப்படிப்பட்ட தாமரைக்கண்ணனை ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனை காலில் தான் பலம் அப்போது த உடனே உடம்பை திரும்பிக்க வேண்டியது திரும்பிட்டு பின்கால்களாக உதைக்கிறான் தாமரைக்கண்ணால் தாமரைக்கண்ணன் அரவிந்த லோஜனன் அப்படிப்பட்டவனை பின்கால்களால் அந்த கால்களாக அந்த காலில் தான் அவர்களுக்கு பலம் இப்படி நம்முடைய யதோவாஜ நிவர் சந்தேப்ராப்பி மனசாசகன் சொல்கிற மாதிரி இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் வாக்குக்கும் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத அவர் இந்தியங்களுக்கும் வாக்குக்கும் மனசுக்கும் விஷயமாகாத கண்ணன் அதோ அதுதான் அவன் அதாவது எல்லாவற்றிற்கும் ஆகி செலுத்தக்கூடியவன் இதனால் அடைய முடியாதவன் அப்படிப்பட்ட கண்ணனை இந்த உதப்படாமல் அவன் பார்த்தான் பகவான் உடனே டபார்னு சைடில் இது ஜகா வாங்கினான்னு சொல்லு மெட்ராஸ் பாடியல் ஜெகா வாங்கினான் ஏமாத்திட்டு அவனை கோபத்தோடன் ரெண்டு கைகளாலும் பின்கால்களை மடிச்சு கொண்டு சுழற்றி அலட்சியமாக கருடன் வந்து பாம்பு எரியுது மாதிரி நூறு வில்லளவு தூரத்தில் எரிந்தான் இசையாமல் இருந்தான் தனுஷதாந்தரே அப்படின்னா அந்த வில்லு வில்லுல வந்து அம்பு போட்டா நூ எவ்வளவு நூறு வில்லளவு தூரம் அது ஒரு கணக்கு வச்சுக்கலாம் அந்த தூர அளவுக்கு அவனை வந்து கால்களை இரண்டு கைகளாலேயும் அவன் பின்கால்களை பிடிக்க வேண்டியது எந்த கால்களால் உதச்சானும் அந்த கால்களை அல்ல லாகவமாக லாகவமாக அப்படி சைடில் வாங்கிட்டு சைடு வாங்கிட்டு அவன் வந்து உட உடைப்பட முடியாமல் போயிடுது அந்த கால்களை டபார்னு கட்டுன்னு டக்குன்னு பிடிச்சிட்டு அவன் அப்படியே சுழற்றி அலட்சியமாக கருடன் பாம்பு எரியும் கருடன் பாம்பை கொ கொத்தும் பிரிக்கும் பிடிச்சுட்டோ எரியிற மாதிரி நூறு வில்லளவு தூரத்தில் எரிஞ்சு அசையாமல் பகவான் அப்படியே நிற்கிறான் அவன் என்ன செய்கிறான்னு பார்க்குறாப்புல நிற்கிறான் மேலே விவரமான அர்த்தம் பார்ப்போம் சுகர் சொல்கிறார் அந்த கேசின்னு சொல்லப்பட்ட அசுரன் கெட்ட எண்ணம் கொண்டவன் கம்சனால் அனுப்பப்பட்டவன் கம்சனுடைய அடியாள் அவனுடைய வேலைக்காரன் பெரிய குதிரை ரூபத்தில் வரணும் பூமிய குழம்புகளால பேர்த்து வரான் குழம்புகள் அதான் காலில் தான் அவர்களுக்கு பலம் அதனால குழம்புகளால பூமியும் அது லூஸ் ஆகில இருந்தானா பேர்த்து நிறைய புழுதியை கிளப்பி விட ரொம்ப வேகமா வரணும் பிடரி மயிறே அப்படி ஒரு கழுத்துல பிடரி மயிறே அப்படி உதறி அப்படி பண்ற போது ஆகாசத்தில் வர்றதுனால ஆகாசத்துல மேகங்களையும் விமானங்களையும் சதரடிக்கிறாப்புல பயமுறுத்தின்னு வரான் கரைக்கிறது குதிரை ரூபமாக இருக்கிறது கணிப்பதான் கணிக்கிறாப்பிள் இருக்கு சரியாக கணிக்கிறான்னு இல்லையோ பண்ணுறான் அப்படியே லோக்கத்தை வர வழியில் எல்லோரையும் பயமுறுத்திருக்கு பெரிய கண்கள் அகன்ற பொந்து மாதிரி வாயு வாயு வந்து பெரிய குகை மாதிரி பொந்து மாதிரி வாய் இருக்கு இன்னும் பருத்திருக்கு உருண்டு பெருத்து நீளமாக அப்படி பருத்திருக்கு நீண்ட கழுத்து பருத்து இருக்குது பெருசாக இருக்குது கார்மேகம் மாதிரி சரீரம் அப்படி இருக்கு இப்படி வரக்கூடியவன் கம்சனுக்கு அவனுடைய சொன்ன வார்த்தையை முடிப்பதற்காக அவனுக்கு நன்மை செய்வதற்காக ஹிதம் பண்ணுற நினைச்சோடன் கோகுலமே தடுமாறி இருக்கிற ஓடி வரணும் கணிச்சதுனால கோகுலத்தை நடுங்க செய்கிறான் அந்த கனைப்பு வந்து அதனுடைய டெசிபல் லெவல் அந்த சவுண்டு லெவல் ரொம்ப அதிகமாக பண்ணி கோகுலத்தை நடுங்க செய்கிறான் வாலால மேகங்களாக செதிரை சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறேன் இருக்கிறது குதிரை சரீரம் கர்ஜிப்பது கு அர்ஜு அசுரனா இருக்கிறதுனால சிங்கம் மாதிரி கர்ஜிக்க முடியல முடிச்சுண்டு சண்டைக்காக தன்னை தேடி வரக்கூடிய அப்படி வரக்கூடிய அசுரனை கண்ண நேர நின்று அவனை வந்து சண்டைக்காக போருக்காக அழைக்கிறான் என்னை பார்த்தான் மற்றவரெல்லாம் யாரும் தொந்தரவு பண்ணாம சீக்கிரம் வந்தவனை பட்டு வேலையை முடிச்சிட வேண்டியது முடிக்கிறான் அவன் அதை பார்த்த கேசி பக்கத்துல வருங்கவே முடியாத பக்கத்தில் வர முடியாத மாதிரி நெருங்கவே முடியாத மா ரொம்ப அப்படி ஒரு தீவிரமாகவும் ரொம்ப வேகமாகணும் கடும் வேகத்தோட வாயால் ஆகாசத்தையே வழங்குகிற அப்படியே விழுங்குகிற மாதிரி அப்படியே குடிக்கிற மாதிரி விழுங்குகிற மாதிரி தாங்கவே முடியாத கோபத்தோட எதிர்க்கணுக்க முடியும் தாமரை கண்ணனான நம்ம கிருஷ்ணனை பின்கால்களான திருப்பிண்டு காலை திருப்பிண்டு காலில் தான் பலம் ஜாஸ்தி எட்டி உரைக்கிறணும் அப்போ உதைகிற போதும் கண்ணனோ வாக்குக்கும் இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் எட்டாத ஆள்படாத அதுக்கு ஒரு விஷயமாகாத அதற்கு பிடிபடாத கண்ணன் அவன் அந்த உத வந்து தன் மேலே விழாத மாதிரி லாகமாக சைடில் வாங்கிட்டு ஏமாற்றி அதை தவிர்த்து கோபத்தோட தன் அவன் தன்னோட ரெண்டு கைகளால் அவனுடைய ரெண்டு பின்னங்கால்களை கப்புன்னு பிடிச்சி கெட்டியாக பிடிச்சி உடனே அவனை தூக்கி சுழற்றி கருடன் வந்து பாம்பை பிடிக்கும் பாம்பை பிடிச்சி தூக்கி எரிஞ்சிடும் அப்படி எரியிற மாதிரி நூறு வில் கடை அளவு நூறு வில் கடை சொன்னது தாட்சசூத்தம் கருடன் எப்படி பண்ணுவானோ அப்படி தனுஷதாந்தரே நூறு வில் கடை அளவுக்கு விட்டறிஞ்சு அசையாமல் நிற்கிறார் வரட்டண்டா மறுபடியும் அவனை பார்ப்போன்னு அசையாமல் நிற்கிறார் அதாவது ரொம்ப அக்ளிஷ்ட கரமனாக அடிக்கடி வரும் அதாவது அனாயாசமாக அது ரொம்ப அலட்டிக்காம வேலை செய்யக்கூடியது நம்ம கண்ணன் தான் அலரட்டிக்காம வேலை செய்யக்கூடியது கண்ணன் அப்படி அதனால் திரும்பி வரட்டும்னு பார்க்கிறான் அடுத்து ஆறாவது ஸ்லோகத்திலையும் மேலே பார்ப்போம் சலப்த சம்யாக புனருச்சி வியா கேசி தரம் சோப்பிய விரே புஜமுத்தரம் ஸ்மன் பிரவேம் சில புனருச்சிஷா விய கேசி தர பத்தி ஹரிம் சோப்பிய விரே புஜமுத்தரம்மயன் பிரவேசையமோரம் தன் நபேத்துகவவஸ்பே கேஷிநப்மயஸ்போோோயச்சேகோ மகாத்மோ யம்புவே உபேஷி தன் நேத்துகுஜஸஸ்பே கேஷின தப்மமோ ஸ்போோோயுச்சே மகாத்மோ யுதே உபேட்சி समेधमानेन சமம சாஹுனாச்சரோச்சன பபேம் விசன்ஷி வசு சமேமாச்சரம் விஷிப்ப பிரஸ்விரிவலோச்சனேம் விசன்யி வசு तद्देह कर्कटिकापलोमा व्यसोरपाकृष्य भुज महाभुज अवस्म अयत्न हता उमे सुरहि प्रसूनवर्षगे वर्षद्भिडि तद्देह कर्कटिकापलोमा व्यसोरपकष्य भुज महाभुज अवस्म अयत्न हता उमे सुरसूनवर्षगि वर्षद्भिडि தேவரட்சி குப்பசங்கம்ய பாகவத புரவரோ கிருஷ்ணம் அக்ளிஷ்டகர்மனை தான் அடியேன்னு சொன்னேன் சிரமம் இல்லாமல் அனாயசம் கண்ணை இது வெண்ண வெண்ணை சாப்பிட்ட குழந்த கொழுக்கு கொழுப்பு கழு கழுக்கு கொழுக்குன்னா என்ன இருக்குது அது வந்து கஷ்டம் இல்லாமல் ரொம்ப அனாவசியமாக அலட்டிக்காமல் பண்ண வேலைக்கூடாது அதுதான் அலட்டிக்காமல் வேலை செய்கிறது தான் வேலை செய்கிறது சிரமம் இல்லாமல் வேலை செய் அக்ளிஷ்ட கர்மானம் தேவரிஷிக்கு உபசங்கம்ய பாகவத பிரவரோ நிருப கிருஷ்ணமுக் கிளிஷ்ட கர்மானம் ரகஸ்தியம் அபாஷம் உபசங்கம்ய பாகவத பிரவரோ நிருப கிருஷ்ணமுக் கிளிஷ்ட கர்மாணம் ரகஸ்தியம் ஸ்லோகம் அப்போ ஒம்பது அந்த கேசி வரத்தம் முடிச்சுட்டார் நம்ம சுகபிரமிகறாவது பார்ப்போம் தமஸ்கம் பூர்வாரதம் முப்பத்தியேழு அத்யம் சலு புனருஷம் வாய கேசி தர ஆஹரி சோப்பிய விரே புஜமுத்தரம் ஸ்மயன் பிரவசையமோரம் பிளே தலா புனருஷ வய கேசி தர ஆம் சோப்பிய விரே புஜமுத்தரம் ஸ்மயன் பிரவேசையமோரம் பிளே தன்பேத்துகவத்புஜஸ்ப தே கேஷி தப்மயோயே மகாத்மனோமயிருப்பி தன்பேத்துபகவஸ்பே கேஷினா தப்மயோயுச்சே மகாத்மோ யமயசமே உபேஷித ஷுன விஷிப்பாற்ற பரிவத்தலோச்சன பபேம் விசக்ஷி வசு சமேம்கிருஷ்ணாச்சரம் விஷிப்பாற்றவத்தலோச்சன பப்ப பபேம் விசக்ஷித்தோ வசு தே கரிக்கா பலோபம சோர்ஷியுஜம் முபுஜா அவிஸ்மி அயத்னி உத்மூன வர்ஷிதே கர்லோபாத் வியசோர் அப்பஜம் மகாபுஜ அவிஸ்மி அயத்னி உத்ம சுரூனீடித தேவரிஷி உபசங்கம்ய பாகவத பிரவரோ நிருபம் கிருஷ்ணம் அக்லிஷ்ட கர்மாணம் ரகத்தியேதம் அபாஷேவரிஷி உபசங்கம்ய பாகவத பிரவரோநிருப்ப கிருஷ்ணம் அக்லிஷ்ட கர்மாணம் ரகத்தேதம் அபாஷதம் இப்படி ஒம்பது ஸ்லோகத்திலே கேசி முடிச்சுட்டார் சுகபிரமர்ஷிகள் கண்ணனால் வதைக்கப்பட்டு கேசி வதத்தால் கேசவன் வந்தது அழகான கேச கேசங்களை கொண்டவன் கேசவன் பல அப்படியெல்லாம் நான் விஷ்ணுகே மூணு இடத்துல கேசவன் வரஞ்சு அப்படி அந்த கேசியும் மூர்ச்சை தெளிஞ்சு மறுபடியும் தான் கோபத்தோடு வாயத்துலந்திரு வேகமாக கிருஷ்ணன் எதிர்த்துன்னு வரான் ஹரிம் ஆபதது வியாதாய அப்படி ஊஷா கோபத்தோடு வியா வாய வாயத்துல ஒடனே வகமாக தான் கிருஷ்ணன் சிரிச்சின் சிரிச்சிண்டே வேலையை ஏன்னா அவருக்கு வந்து ஞானம் பலம் தேஜஸ் ஐஸ்வர்யம் கீர்த்தி எல்லாம் இருக்கிற பகவத் சப்தத்தாலே தெரியணும் பரமாத்மா இருந்துச்சு அவன் வாயில் வாயில் வர வாயை திறந்துன்னு வரவங்களே வாயில் உடனே பொந்துல பிரவேசிக்கக்கூடிய பாம்பு மாதிரி தன்னுடைய இடது கையை எடது வரது கையெல்லாம் உடனே அனாவசியமாக கஷ்டப்படக்கூடாது இடது கையை நொடைச்சார் நடித்த உடனே அது வந்து பகவானுடைய கையை தொட்ட உடனே அது வந்து அவன் கை வந்து உடனே அக்னிமயமாக எழுத்தும் பரமாக அக்னிமயமாக எடுத்தும் வா கையை தொட்டவுடனே கேசவனுடைய பற்கள்னா க இரும்ப காய்ச்சினா அப்படி இருக்கும் அப்படி தொட்ட மாதிரி ஆனவனே படபட பட படப்படானே அந்த ப பல்லாம் உதிர்ந்துட்டும் அதை பாருங்கள் டென்டிஸ்ட்டை போகாமே பல்லெல்லாம் உந்துட்டும் அந்த கேசியனுடைய வாயில் புகுந்த பரமாத் மகாத்மாவான கண்ணனுடைய கையும் சிகிச்சை செய்யப்படாத ஜலோதர வியாதி மேலே பெருத்தது அப்படின்னா என்ன நடத்தோம் ஜலோதர வியாதின்னா ஜலமலை விசாரிச்சேன்னா ரொம்ப கஷ்டமா போடும் உதரம் பெருத்து ரொம்ப பெருசா போடும் ரொம்ப அவஸ்தை அப்பப்பா ஒரு எட்டு மணி நேரம் பத்து அந்த ஜலமலை கழிக்கலைன்னா படக்கூடிய அவஸ்தை என்னங்கிறத அவரவர்களுக்கு தான் தெரியும் அப்படி ஆகிடும் அப்போ பெருசா போடும் அதை சிகிச்சை பண்ணாத எப்படி மாதிரி இருக்கும் பெருசு வளர்ந்துடும் அது மாதிரி வளர்ந்து அப்படியா அப்போ கேசி அப்படி பெரியக்கூடிய கிருஷ்ணனுடைய கையால மூச்சு அடைபட்டு ஏர்த்து கொடுத்து பணனை விட்டான் மேலே பார்ப்போம்